வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று திரு மகாத்மயா அவர்கள் எழுதியுள்ள சிகரத்தை அடைவதற்கு சுலபமான வழி கிடையாது என்ற கற்றையில் இருந்து சில பகுதிகள் பிளஸ் முடிச்ச உடனே உங்க கடவை நிறைவேற்ற செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சேருங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி பயோடெக்னாலஜி எம்பிஎ எம் சிஏ எல்லா கோர்சும் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டும் இல்லாம கூகுள் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு செல்வம் நாமக்கல் டூ வாகனம் ஓட்டுவது என்று தேர்ந்தெடுத்து விட்டால் போக்குவரத்து நெரிசலை ஏற்றுக் கொண்டாக வேண்டும் கேட்டதை வருமானம் என்றால் வருமான வரியும் வாழ்க்கையில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அதோடு கொட்டி பிறந்த நன்மைகளோடும் தீமைகளோடும் தான் அது வரும் முட்களற்ற ரோஜாவை தேடுவது எவ்வளவு மடத்தரம் நாணயத்தின் ஒரு பக்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால்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 வெள்ளியை சுத்தப்படுத்தும் மாசு அகற்றும் நபர் போல அவர் உட்கார்ந்திருப்பார் கடவுளின் குணம் மற்றும் இயல்பு இங்கு கூற முற்படுவது என்ன அந்த வாரம் அக்குழுவில் இருந்த ஒரு பெண்மணி வெள்ளி உலோக கொல்லன் ஒருவன் வேலை செய்வதை பார்க்கச் சென்றார் அவன் வேலை செய்வதை அவள் பார்த்துக் போது கொல்லன் ஒரு துன்பு வெள்ளியை எடுத்து தீயில் வைத்து அது சூடாவதற்காக காத்திருந்தான்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 அதிகப்படியாக ஒரே கணம் வெள்ளியை எருப்பில் விட்டுவிட்டால் அது உருகி ஓடிவிடும் உடனே அப்பெண் இவ்வாறு கேட்டால் வெள்ளி முழுவதும் மாசுகள் அகற்றப்பட்டு விட்டது என்பது எப்படி தெரியும் அவன் அதற்கு புன்னகைத்துக்கொண்டே இவ்வாறு பதிலளித்தான் ஓ அது சுலபம் உருவத்தை நான் அதில் பார்க்கும்போது என்றான் வாழ்க்கை பிரச்சினைகள் உங்களை அதிகமாக தாக்குவதாக நீங்கள் உணர்ந்தால்